அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்த கண்ணோடாதவர் கண்ணோடு இயற்கையாகப் பொருந்திய கண்ணோட்டம் இல்லாதவர்கள் மண்ணிலே பிறந்து மண்ணிலே மடியும் மரத்துக்கு ஒப்பாவார்கள் என்பது குரலின் பொருள் கண்ணின் மூலம் அன்பை வெளிப்படுத்தி தான் இன்பமடைய வேண்டும் பின்னர் உலகத்தாருக்கு இன்பத்தை அழிக்க வேண்டும் பலருடைய ஆதரவை அன்பை வெளிப்படுத்தி கண்களால் பயன்பெற வேண்டும் அதுதான் கண்பற்ற பயனாகும் அதுபோல நல்ல மரமானது பயனை தர வேண்டுமென்றால் நல்ல நிழலை கொடுத்து காய்கனிகளை ஈந்து பலரை தன்பால் அழைத்து இன்பமளிக்க வேண்டும் இல்லையென்றால் மரம் தன்னுடைய தன்மையை இழக்கிறது மண்ணிலே பிறந்து தன்னுடைய தன்மையற்று இருந்து மண்ணிலே மடியுமானால் அந்த மரத்தால் யாருக்கு பயன் அதுபோல கண்ணை பெற்று கண்ணோட்டம் இல்லாமல் இருந்தால் அதனால் யாருக்கு பயன் ஒருவருக்கும் பயன் இல்லை என்பதுதான் உண்மை கண்ணோட்டம் இல்லாத கண்ணை புண் மண் கல் மரம் என்று பெரியோர் இழிவாகச் சொல்லுகின்றார்கள் மரம் தரையில் முளைத்து கிளர்ந்து வளர்ந்து நிறைந்து நின்றாலும் பிற உயிர்களைக் கண்டு இறங்கும் இயல்பு அதற்கு இல்லை மனிதன் உலகில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தாலும் அவனிடத்தில் உயிர்களை கண்டு இறங்கும் கண்ணோட்டம் என்ற பண்பு இல்லை என்றால் அவன் மனிதனே அல்ல தாய்மான்வர் பாடலிலே இந்த உண்மையை நமக்கு நன்றாக உபதேசிக்கிறார் தன் நெஞ்சம் நினைப்பு ஒழியாது நான் ஞானமெனும் தண்மை பேச உன் நெஞ்சம் மகிழ்ந்து ஒரு கால் உரைத்தனையே அதனை உண்ணி உருகேன் ஐயா வன் நெஞ்சோ இறங்காத மர நெஞ்சோ இரும்பு நெஞ்சோ வைரமான கல் நெஞ்சோ அல்லது மண்ணாங்கட்டி நெஞ்சோ எனது நெஞ்சம் கருதில்தானே என் மனசு சரியாவே இல்லை இல்லை மனச தன்னுடைய நெஞ்ச நிந்தனை செய்து கொள்கிறார் தாய்மாரவர் வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாள் உரு புனலிற்கீழ்மேலாகப் பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளம் தாழ் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாததால் உடம்பெல்லாம் பண்ணாய் அண்ணா வெள்ளந்தாள் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையினேற்கே என்று திருவாஜகத்திலே திருச்சதகத்திலே வாணிக்கவாசகர் அருளி செய்திருப்பதையும் இங்கே நாம் நினைவு கூறுகிறோம் இனி பதவுரை பார்க்கலாம் கண்ணோடு கண்களோடு இயைந்து இணைந்திருந்தாலும் கண்ணோடாதவர் கண்ணோட்டமின்றி வாழ்பவர் மண்ணோடு மண்ணோடு இயைந்து இணைந்திருக்கின்ற மரத்தனையர் மரத்திற்கு ஒப்பானவர் கண்களோடு இணைந்திருந்தாலும் கண்ணோட்டமின்றி வாழ்பவர் மண்ணோடு இணைந்திருக்கின்ற மரத்திற்கு ஒப்பானவர்